அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மெய்யன்பர்களே அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்து மகிழ்கிறேன் சில காலம் கழித்து மீண்டும் இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் அதன் மூலமாக உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கிற ஒரு திட்டத்தை மனதிலே கொண்டு திருக்குறள் கருத்துக்களை சிந்தித்து வருகிறோம் கடைசியாக நாம் பார்த்தது இல்லறவியலில் ஒழுக்கம் உடைமை பிறனில் விளையாமை இந்த இரண்டு அதிகாரங்களை பார்த்தோம் இப்பொழுது நாம் அதோடு பொருத்தமாக சிந்திக்க வேண்டும் என்பதற்காக துறவர இயலில் உள்ள கூடா ஒழுக்கம் அதிகாரம் அந்த கூடா உள்ள குரட்பாக்களை எல்லாம் இந்த ஒழுக்கமுடைமை பிறனில் விழையாமைக்கு பிறகு இணைத்து சிந்திக்கப் போகிறோம் கூடா அப்படின்னு சொன்னால் தவத்திற்கு பொருந்தாத ஒழுக்கம் அப்படின்னு சொன்னால் செயல் தவத்திற்கு பொருந்தாத துறவு வாழ்க்கைக்கு பொருத்தமில்லாத செயல் என்பது பொருள் தவத்திற்கு பொருந்தாத செயல்களை செய்யக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காக இந்த உபதேசத்தை கூடா ஒழுக்கம் என்கிற தலைப்பிலே துறவிக்கு இந்த ஒழுக்கங்கள் அதாவது பொருத்தமில்லாத செயல்கள் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்துகிறார் திருவள்ளுவர் பெருந்தகை ஒருவன் தன்னுடைய அனுபவத்தால் பெற்ற இன்பத்தை தவ பொய்யென உணர்ந்த பின்பும் விவேகத்தினால இதெல்லாம் ஒரு மாயத்தோற்றம் என்று உணர்ந்த பின்பும் மீண்டும் அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தினாலோ அல்லது தான் அனுபவிக்காத அல்லது அடையக்கூடாத தனக்கு உரியது அல்லாத இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தினாலோ தவ வாழ்விலிருந்து வீழ்ந்து விடாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தவம் என்ற அதிகாரத்திற்கு பிறகு கூடா ஒழுக்கம் என்ற அதிகாரத்தை திருவள்ளுவெருமான் அருளி செய்திருக்கிறார் புலநின்பத்தை நாடுவது உயிர்களுடைய இயல்பு மனித உடலில் வாழும் உயிர் அறிவால் சிறப்புடையதாக இருக்கிறது எனவே அவ்வறிவின் காரணமாக அரவளியில் வழியில் புலநின்பங்களை அனுபவிக்கிறது அறம் அறிவை மேலும் தெய்வீகத்தன்மை பொருந்தியதாகவும் கூர்மையுடையதாகவும் ஆக்குகிறது அருளோடு கூடிய நுண்ணறிவு புல இன்பங்களின் குறைகளை உணர்கிறது பேரின்பத்தை நாடுகிறது பேரின்பாட்டம் துறவு நெறியிலே செலுத்துகிறது வீடு பேற்றை அடைய விரும்பும் உயிர் பெருதற்கரிய மனித உடலின் வாயிலாக அருளை வளர்க்கிறது கொல்லாமை விரதத்தை கடைபிடிக்கிறது உடலை சீரான முறையில் வருத்தி தவத்தை மேற்கொள்கிறது புலனின்ப நுகர்ச்சிகளுள் வலிமைமிக்கது இனக்கவர்ச்சியால் ஏற்படும் புணர்ச்சியாகிய சிறு இன்பம் பேர் இன்பத்தை விரும்பி இச்சிறு இன்பத்தை விட்டவன் உள்ளத்தில் உறுதி இல்லையானால் மீண்டும் இச்சிறிய இன்பத்தை விரும்பி அதற்கேற்றபடி துறவர நெறிக்கு மாறாக செயல் புரியக்கூடும் அதுவே கூடா ஒழுக்கம் எனப்படும் தவத்திற்கு பொருத்தமற்ற இத்தீய ஒழுக்கத்தை விலக்கியே ஆக வேண்டும் என இந்த அதிகாரத்தில் திருவள்ளுவர் பெருமான் அருளி செய்திருக்கிறார் அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு